வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் தேவ காண்டம் விண்குடி ஏற்று படலம் ஆனச்சிற்றிலவைகள் சென்றிடுதலும் அணங்கும் தானும் ஒற்றிடும் உரையுளை ஒரு பகல் தனந்து வானவர்கை வினை குறை நிரப்புதல் வலித்து நகர் பெரும் புதவினில் வந்தனன் குமரன் உவாவின் மாதுடன் உவாவினு கிளையவனு திவாகரன் மதியாம் என வருதலும் தெரிந்து தவாதான் குடைவையவரும் சாரதரவரும் அவாவோடு அன்னவர் அடிமுறை வணங்கி நின்று ஆர்த்தார் அணிகமாத்திடல் செவிப்புலம் படர்தலும் புனிதநாயகன் போந்தனன் போந்தனன் என்று வனசமேலவன் மாலவன் மகபதிவானோர் முனிவர் யாவரும் எழுந்தனர் விரை செலல் முந்தி எழுதருகின்றவர் யாரும் ஓர் இமைப்பொழுதுரும் அளவையில் போந்து மண்ணுயிர் முழுதருள் புரிதரு முதல்வன் சேவடி தொழுதனர் இறைஞ்சினர் சூழ்ந்து போற்றலும் கொந்த விழலங்கலங்குவவு தோழினான் வந்து வந்தனை புரிவதனை நோக்கியே நந்தனி ஊர்தியை நடாத்திச் செல்கையன சிந்தையில் விரை தரு தேர் கொண்டு ஏகினான் ஆசுகன் வித்திடும் அம்பொத்தேர்மிசை வாசவன் அருள் புரிமடந்தை தன்னுடன் தேசுடை அருமுகச் செம்மல் கண்ணுதல் ஈசனும் கவுரியும் என்னை எய்தின சூரினோடு துணை பறித்தேர்மிசை சூரியனோடு துணைவன் வந்தெய்தலும் வாரி வீசினர் மாமலர்பன்முறை வாரி வீசினர் வானவர் யாருமே பூத வீரரும் போற்படை மல்லரும் மூதுணர்ந்த முனிவன் சிறார்களும் கோதை வேலுடைக் கொற்றவர் காம்பணி ஏது மாற்றி நிதுகயல் சுற்றினார் மகர் யாரும் வணங்கவரவர் சேகரத்தினில் சேபடி சூட்டியே தோகை மாமையில் தோன்றல் முன் நின்றதாலாகையால் தவம் ஆற்றலதே அன்றோ பூவி நன்முதல் புங்கவர் யாரையும் மூவி ரண்டு முகத்தவன் கண்ணுரி நீ விரியெல்லும் நேர்ந்தனும் ஊர்தியின் மேவியம் முடு செல்லுமின் வின் என்றான் என்னோடும் இனிதென நான் முகன் அன்ன மீதினும் அச்சுதப்பண்டவன் பன்னகேசன் பகைஞன் தன் மீதினும் முன்னர் ஏறி முதல்வனை எய்தின மாரில் வெள்ளி மலைப்படுத்தென் கயத்து ஊறு நீத்தத்து ஒழுக்கெனமும் மதத்து ஆறு அடல் ஐராவதத்து ஏறி வந்தனன் இந்திரன் என்பவன் மற்ற நின்றுளவானவர் யாவரும் முற்றுணர்ந்த முனிவரும் தத்தமக்கு உற்ற ஊர்திகளூர்ந்து எம் இறைவனைச் சுற்றி நின்று துதித்து உடன் வள்ளலித்துணை வானுலகத்திடை பொள்ளனப் புகப்போதுகின்றான் என கொள்ளையில் பலர் கூரலும் கூலியின் வெள்ளமுற்றும் விரைந்து எழுந்திட்டவே குடமுழாப்பனை கொக்கரை தண்ணுமை படக மாதிய பள்ளியம் ஆற்றியே புடை நெருங்கிய பூதரில் எண்ணிலாரி முழங்கியது என்ன இயம்பினா இத்தன்மையின் ஈண்டு பரிசனம் பாங்குற்று ஏகப் பரஞ்சுடர் பண்ணவன் ஓங்கல் கொண்ட ஒரு தனிக்கோ நீங்கிச் சேனின் நெடுநெறி போயினான் அந்தரத்தில் அமருலகந்தனைக் கந்தனங்கொரு கண்ணலின் நீங்கியே இந்திரப் பெயர் எய்திய மாதுலன் முந்திருந்த முதுநகர் மேவினான் விண்டர் பொன்னகர் மேலைச் சூர்மகன் நுண்டுகள் செய்திட நொய்தின் உற்றதும் அண்டர்கள் இறையவன் அகங்கொள் வேட்கையும் கண்டனன் குமரவேள் கருணை யாழியான் வி குறு கனைகழல் விமலநாயகன் ஆக்கமில் விண்ணுலகழிக்கும் பெற்றியால் தேக்கிய விஞ்ஞையின் தெய்வத்தச்சனை நோக்கின நினையன நுவரன் செல்லலையகன்றிடுதேவர் மன்னவன் எல்லையில்வளனு இருக்கும் பான்மையால் தொல்லையதாமென துறக்க நல்குதிவல்லையில் என்றலும் வணங்கி போயினா நூறெறிந்திடுநோன்மையோன் மாறியில் பொன்னகர் மாடுர வீறு மாமதில் விண்ணுலாம் ஆறுபாய அமைத்தனன் ஆயிரம் மலரம்புயன் சேயவாய்கள் திறந்தன ஞாயில் மாமதில் நள்ளுற வாயில் நான்கு வகுத்தனன் நாள் திசை கணநாதரும் மாற்றவே அரிதாம் என ஏற்ற கோபுரம் எழ்நிலை வீற்று வீற்று விதித்தனன் வண்ண மாமதில் வைப்பினுள் அண்ணல் அங்கிரி ஆழிசூழ் கண்ணகன் பூவி காட்சி போல் எண்ணில் வீதியற்றினான் பூவின் மேல் வரும் பூங்கவத் தேவு நான் உரு செய்கையில் காவல் மாநகரத்திடை கோயில் ஒன்று குயிற்றினான் தேவு காமொரு செய்வரை காவி மல்கு கயத்தொடு வாவி பொய்கை வரம்பில பான்மையின் உதவினான் மாட மாளிகை மண்டபம் ஈடு சேரல் ஏற்றனை பாடு சேர்த்தருப்பாழிகள் நாடியே தக நல்கினான் ஏறு சீரிந்திரன் இருக்கும் கோயிலும் ஆறு மாமுகப்பிரான் அமரும் கோட்டமும் மாறில மாலையன் மந்திரங்களும் வேருளார் இருக்கையும் விதித்திட்டான் அரோ கூன்முகவால்வளை குறி செல்வூரினும் நான் முகன்பூரினும் நலத்தது என்றிட வான்முகவியன்னகர் வளமை சான்றிட நூன்முகநாடியே நுனித்து நல்கினான் பொன்னினுக்குப் புகலிடம் ஆகவான் மண்ணினுக்குச் செய்மா நகர்வன்மையை எந்நினுக்கும் இயம்பவற்றோ கலைமின்னினுக்கும் விதிப்பரும் தன்மையே இனை தியாவும் இமைப்பிடைச் சிந்தையின் நினைப்பில் செய்த நிலைமையை நோக்கியே நனைத்துழாய் முடிநாரணன் நான் முகன் மனத்தின் பூடு மேவினார் வல்லை வேதன் வகுப்பது மற்றனக்கு இல்லை நேரென்று இனிது புகழ்ந்திட அல்லல் தீரமரற்கை காண்குறி இப்புல்லினான் அப்புனைவனை என்பவே அணங்கு சால்புறம் அவ்வகை நல்கியே நுணங்கு நூலவன் சண்முகன் நோன்கழல் வணங்கி நிற்பார் செய்து மாடுரு கணங்களோடு கதும் எனப் போயினான் அன்ன காலை அரம்பையரோடு ஒரு பொன்னின் மானம் புகுந்து புலோமசை கண்ணல் ஒன்றினில் காமறு பொன்னகர் மன்னன் மந்திரம் பந்தடைந்தாழோ அடையும் எல்லை அறுமுகப்பண்ணவன் இடை நிலைப்படும் இந்திரன் போநகர் கடை முதல் செலக்கஞ்சனை யாதியோருடைய தத்தமது போர்வே நீங்கினார் அக்கணம் யாவரும் தொக்குடன் வரத்தோகை என்னளுடன் செக்கர் மாமணித்தேரினும் தேர்ந்து ஓராய்ப்புக்கு மேகினன் பொன்புனை மன்றமே தன் துணை மஞ்சையாகித் தாங்குதல் தெரிந்த யானும் இன்றிவர் பறிப்பன் என்னா இளவலும் அமைந்ததென்ன மன்றிடையிருந்த தெய்வமடங்கலன் தபிசின் உம்பர் வென்றியன் தரிவேலண்ணல் வீற்றிருந்து அருளினானே அன்னதோரளவை தன்னில் அருமுகன் அலரில் புத்தேல் முன்னவர் தம்மை எல்லாம் முழுதருள் புரிந்து நோக்கி இன்னகர் அரசு போற்ற இமையவர் இறைவர்க்கின்னே பொன்னணி மவுலிதன்னை பொள்ளென புனைதிர் என்றான் என்றிவை குமரன் கூரை இனிது என இசைவு கொள்ளா அன்று ஒரு கணத்தின் முன்னர் அட்டமங்கலமும் தந்து மன்றல் கொள்கவரி உள் வாழ்மணிமுடி கவிகையோடு நின்றுள உறுப்பும் ஏனைப் பொருள்களும் நெரியின் புயத்தார் அரசியல் உரிமைத்தெல்லாம் ஆங்கவர் அழைத்து கங்கை திரை செறிண்ணீராட்டி செழுந்துகில் கலன்கள் சாந்தம் விரை செய்தார் புனைந்து சீயவியன் பெரும் தவிசின் ஏற்றி வரிசையோடு இந்திரர்க்கு மணி முடி சூட்டினாரா சுடர்த்தனி மவுலி தன்னைச் சூட்டலும் துறக்கத் தன்னல் அடித்துணை பணிந்தார் வானோர் அனைவரும் மாசிதன்னை எடுத்தெடுத்தி அம்பலுற்றார் இருடிகள் அரம்பே மாதர் நடித்தனர் விஞ்சை வேந்தர் நல்லியாழ்நவின்றிசைத்தார் இந்திரநனைய காலை எம்பிரான் முன்னர் ஏகி பந்தனை புரிந்து போற்றி வளமலி துறக்க நாடு முந்துள அரசும் சீரும் முழுதொரும் களித்தியன் தாய்வுந்தனன் இதன் மேல் உண்டோ ஊதியம் ஒருவர்க்கென்றான் என்றலும் அருள் செய்தல் இந்நகரரசு போற்றி நன்றிவன் இருத்தி என் நானாக கோந்தன்னை வைத்து நின்றுள் அமரர் தம்மை நிலைப்படும் இருக்கை கேவி தன் துணையணங்கும் தானும் தன் பெரும் கோயில் போந்தான் குறிநெடில் சான்ற கூலியும் பயவர் யாரும் வறியதோர் அணுவும் செல்லாமரவினால் வாயில் போற்ற உறையுளின் இருக்கை நண்ணி ஒரு பெரும் தலைவியோடும் அருமுக வள்ளல் பல்வேறாடல் செய்திருந்தே தூவியன் தோகை மேலோன் துணைவியோடி இருந்த காலை பூவினன் முதலோ தத்தம் புக்கிடம் அமர்ந்தாரென்றே தேவர்கள் இறைவன் தானும் சசியுமாக இன்பம் துய்த்து விண்ணுலகரசு செய்தான் இணை தியல்கின்ற எல்லை இந்திரவளே அன்றி அனைத்துலகத்துமுள்ள ஆக்கமும் தாம் மனத்திடை உவகை கொண்டு மாநகர் இருக்கை புக்கு தனித்தனி அமரர் எல்லாம் சாரையர்ந்து அமர்தல்